மனித தெரிவித்துக் கொண்டு அருமை ஆனந்த புண்ணிய செயலாம் மிகச் சிறப்பாக ஈடுபட்டு இவற்றை எல்லாம் நடத்தி அருமை செயலர்களுக்கு வணக்கம் கூறி பெரியவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இது இயற்பகையாரு பற்றி சித்தனை செய்யலாம் ஒரு அனுபவம் ஏறத்தால் அது பிள்ளைகிற இன்றுதான் கிடைத்தது இயற்பகையாரை பற்றி பொதுவாக நமக்கு தெரியும் வரலாறு தெரியும் நான் எப்பொழுதுமே இவ்வளோதான் சொல்வது வரலாறு வந்து சாதாரணமாக சொல்லி எழுதுதான் ஆனால் செய்கிடாருடைய திருவுள்ளப்படி சொல்வது தான் நமக்கு மிகுந்த திறப்பு வாயில் என்று தெரியும் ஒரு காலத்தில் ஜலகண்டபுரம் என்று நம்ம ஐயாவுக்கு ஐஏஎஸ்பி தெரியும் சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம்னு எனக்கு அந்த ஜலகண்டபுரத்தில் கிராம கர்ணிகர் கிராம இருந்தவர் ஆரதனஞ்சிய பிள்ளைன்னு பேர் ஆ வரதஞ்சிய பிள்ளை என்று பேர் ரொம்ப அழகாக அந்த காலத்தில் சொற்பொழிவு நாங்கள்லாம் இளமை காலத்தில் சொற்பொழிவு கேட்டோம்னா அவருடைய சொற்பொழிவு ஒண்ணு லாலா பேட்டைன்னு ஒரு ஊர் தொட்டியத்துக்கு எதிர எதிரில் முசிறித்தாலுக்கு அது லாலா பேட்டை தீனமான முசாம் பிள்ளைன்னு இந்த ரெண்டு பேருடைய சொற்பொழிவு தான் நாங்கள் இளமையில ஏழு வயதிலிருந்து கேட்ட சொற்பொழிவு அப்பா இருந்து கூட இருந்து ஏன்னா அவங்க அந்த கிராம கர்ணம் வரதஞ்ச பிள்ளை முஸ்லாம் பிள்ளைவர்கள் எதிர்களே காவிரிக்கு எதிர்களில் குரு பூஜையும் அரை மணி நேரம் காமணி நேரம்லாம் இல்ல ஏறத்தால திருநாவுக்கரை சொன்னா ஒரு மூன்று மணி நேரம் அப்பதான் நிறைவு பண்ணும் தொடக்கத்தில் திருவாமூரில் தோன்றி திருப்புகழ் ஊரில் அவர் எண்ணுகேயும் சொல்லி எண்ணுகேயனும் என்பதை பாடி கையே சென்றார் என்று அந்த அளவு வரைக்கும் இன்னும் தலைப்பிலே தெரியும் அவர் கொடுத்து பேசினார் இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று தெரிஞ்சுக்கொள்ள முடியல நாம மடங்கள்லாம் இந்த ஒரு தலைப்பு கொடுத்து பேசியவர் ஒருவர் என்னும் ஒருவர் வேற யாருமே ஒருத்தருவ இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல அப்படி தலைப்பு கொடுத்து பேசினார் வாங்கிக்கொள்ள முடியாத ஒரு இளமை காலம் இருந்தாலும் அப்பா எல்லாவற்றையும் அழைச்சிட்டு போனதுனால புண்ணியம் தான் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய முடியும் அதுல பேசினார் ஆகவே இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் அருமையான அப்படி என்ன எண்ணுகின்ற பொழுது அந்த தலைப்பு எண்ணுகின்ற பொழுதே இந்த இந்த தலைப்பில் நாம் இன்று எண்ணுவதற்கு இத்துணை புண்ணியம் நமக்கு கிடைத்ததே என்ற எண்ணத்தோடு ஏக்கற்றே தவிர அப்படி நினைத்தால்தான் அந்த தலைப்பையும் நாம் அந்த கருத்தையும் சுவைக்க முடியும் அப்படி சுவைத்த காலம் இல்ல சேக்கடார் என்ற அந்த ரகர தவிர வேறு எந்த சொல்லும் பயன்படுத்த மாட்டான் இன்னும் சொல்ல போன சேக்கடார் பெருமான் என்றதை அவ்வளவு அருமையாக சொல்லி சொல்வா செய் எனவே அவருடைய திருவடிகளில் நான் மீண்டும் எப்போ முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பதுல பேசிய பேச்சினுடைய அமைப்பை அவருக்கு நான் நினைவு கொள்கிறேன் அந்த இயற்பகையை இறைவன் காட்சியும் இயற்பகை மாட்சியும் என்று நம்ம அருமையான வாய்ப்பிலே கொடுத்தோம் அந்த இரு திறனும் ரொம்ப நமக்கு இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா ஞாபகம் வந்து இரு திறன் வந்தா ஞாபகத்துக்கு வராம இருக்காது நம்ம சோழன் போக்குவரத்து இவங்களை ஐயாவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எல்லாரும் இயக்குறாங்க இந்த துறையில் இருந்துகிட்டு எட்டாம் ஜத்திரம் சொல்லி வரவேற்றவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க போராள இறுதி அல்லது இரண்டு இது இருதிரன் அறிவுள்ளது மாதிரி ஒரு மருங்கு இறைவன் காட்சி இன்னொரு மருங்கு இயற்பகை மாட்சி ரொம்ப அழகானது அப்போ இறைவன் காட்சி என்றைக்குந்தான் வந்திருக்குது இதுல என்ன சிறப்பா இருக்கு என்பதை நாம் எண்ணணும் இயற்பகை மாட்சிங்கும் போது எத்தனையோ அறுபத்தி நாயன்மார்களும் மாட்சி முடையவர்கள் அருமையான தொண்டர் செய்தான் ஆனால் அதில் குறிப்பாக இயற்பகையாருடைய மாட்சி என்ன இப்படி அணுகினால்தான் அந்த தலைப்பை நம்ம அருமையாக அணுகிச் சொல்ல முடியும் அருமையான வைப்பில பேசிய பெரியவர்கள் அதே போல நம்முடைய இருக்கேன் இவர் ஒரு டைப்பு அப்பா வந்து அப்படியே அந்த பெரியவானத்துல உருகி பேசுவார் உறுதி பேசுவார் சேர்க்கிழா பெருமான் சேக்கிழா பெருமான் அப்பா பாப்பா அந்த அந்த இதே அந்த மரபு நிலை தவறாமல் பேசிய பெரியவர்கள் அவர் பதினஞ்சு ஒருவர் பழமையான சொற்பொழி வாழும் நீண்ட நேரம் பேசுவார்கள் மரபு நிலை பிழையாமல் பேசுகின்ற பெரியவர்கள் அதுல இப்பொழுது நாம் ஏற்பயனாய் வரலாறு நமக்கு தெரியும் பூம்புகார் நகரத்தில் தோண்டியவர் பூம்புகார் நகரம் இப்ப நேரலை பூம்புகாறு கிடைக்கிறோம் என்று சொல்லிவிடலாம் சரி பூம்புகார் பத்தி என்ன யாருக்கு தெரியாது பல பெரும் பல முறை பூம்புகாரை பத்தி ஒன்னும் புதுசல்ல ஆனால் சேக்கிட் காட்டுகின்றதுல ஒரு அமைப்பு என்ன சென்னி வெண்குடை நீடு அனபாயன் பெருக்குளம் புகழ் பெருக்கிய சிறப்பில் மண்ணு தொல் புகழ் சோழ நாட்டுக்கு ஒரு பெரிய புகழ் இருக்கான் என்ன புகழ் என்ன பொருள் கேட்ட அனபாய சோழனுடைய நாட்டினுடைய வளப்பம் எல்லாம் அரசியலுடைய அமைப்பின் காரணத்தால் அமைவது அதனால நம்ம இதுல மணிமேகலை மாதவர் நோன்பும் மடவார்கற்பும் காவலன் காவல் இந்த மணிமேகல் சொல்லுகிறார் மாதவர் நோன்பும் நல்ல ஞானிகளுடைய அந்த அருப்பார்வையும் அந்த வழிபாடுகளும் சிறக்க வேண்டும் என்றாலும் நல்ல பெண்மணிகள் கற்ப நிலையில தவறாமல் இருக்க வேண்டும் என்றாலும் காவல் காவல் சரியாக இருக்க வேண்டும் இந்த அதுபோல நன்றாக அரசியல் இருந்தால்தான் மழை வளம் கரவாது மழை வளம் கரைப்பின் வான் பிழை விரைவில் பெரும் குடிபுற உண்டு கொடுங்கு ஒளைஞ்சி மண்பதை காக்கும் நன்கொடை பெருத்தல் துன்பம் அல்லது தொழுதில் அருமையான மழை பெய்வதற்கும் நாட்டில் எந்த உயிர்களும் ஒரு உயிர் இன்னொரு வன்முறையில் தாக்கி அது மாதிரி ஒரு துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு வேண்டும் அது புறநானூறு இப்படி வழி வழியாக அரசியலமைப்பு இருந்தாலன்றி நாட்டு வளமோ நாட்டில் வாடுகின்ற மக்கள் வளமோ இராது நினைத்துக்கொள்ளத்தான் முடிய செயற்பாட்டில் காண முடியவில்லை பூம்புகாரை சொல்கின்ற பொழுது என்ன வளம் என்று சொன்னால் சென்னி வெண்கூடை நீடான பாயன் பெருக்கூளம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல் புகழ் அந்த பேரரசனால் சோழ பேரரசனால் காக்கப்படுகின்ற வளமுடையது ஒன்று சரி எனது நாடு எப்படிப்பட்ட நாடினர் மருத நீர் நாட்டு மருத நீர் போற போக்குல என்னென்ன சிந்தனை வருது பாருங்க அரசியல் அமைப்பு ஒரு பெரிய சிறப்பு இனி அந்த நாட்டினுடைய அமைப்புல அருமையா தொழுகாப்பியும் பாகுபாடு செய்கிறது நாட்டை செய்கின்ற பொழுது ஒரு வயல் வயல் சார்ந்த இடம் இப்படிப்பட்டது கடல் கடல் சார்ந்த இடம் இப்படிப்பட்டது அல்ல மலை மலை சார்ந்த இப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லி நம்முடைய ஐந்தனை என்று பிரித்து வைத்திருக்கிறது சோழ நாடு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நல்ல வயல் வளம் வயல் வளம் நல்ல வயல் இருக்க முடியாத அருமையான இடம் வளர்ந்த அதோடு கூட இந்த வயல் வளர்ந்தருவதற்கு எந்த நதி உதவுகிறது என்று கேட்டால் உதவிய காலம் ஒரு காலம் காவிரி தான் காவிரி தான் என்னமோ வருகிறது வருகிறது என்று சொல்லி இப்பொழுது சிக்கல் என்று ஆயிற்று அப்பவே தெரிந்ததுதான் நமக்கு என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டு அருமையான காவிரி நதியானது பாய்கின்ற வளமுடைய நாடு என்று சிறப்பார் மருத நீர் நாமந்தரல் அழித்து பொன்னி நல் நதி மிக்க நீர் பாய்ந்து அருமையான காவிரி ஆனது பாய்ந்தது சரி பாய்ந்து புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னடும் பெரும் தீர்த்தம் சேக்கலாரு இளைச்சலை வருகிறது இந்த காவிரி என்ன செய்யறது மலைநிலத்துல குடகு நாட்டில் தோண்டி அந்த தண்ணீரை அப்படியே இருமருங்குமாக தந்து தந்து ஒழியாய் வாடி காவேரி ஊழி வைக்கும் பெருதவி ஒழியாய் வாடி காவேரி என்ற வாழ்த்தினால் இளம் எனக்கு என்னமோ இளங்கோடியின்னு ஒரு பெரிய நல்ல துறை வாழ்த்து இருந்ததுனால ஆயிரம் கவுடாவோ அது மற்றவோ தடை செய்தாலும் கூட இந்த வளம் வந்து கொண்டிருக்கும் எப்படியாவது வந்து கொண்டிருக்கும் என்று நமக்கு ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கை குரு அதனால ஒழியாய் வாழி காவேரி காவேரியே அங்கிருந்து தோன்றி எங்கள் பூம்புகார்ல வந்து கலக்கின்றாய் அப்படி கலக்கின்ற பொழுது உடைய உதவி இருமருங்கு அடாராடா அப்படியே தண்ணீரை தந்து தந்து தந்து தந்து வயர்வளம் சிறக்கும்படியாக செய்கிறாய் இந்த உதவியானது என்றும் ஒழியாது என்றும் அழியாது இருக்கும் சொன்ன அந்த ஆசீர்வாதம் நல்ல துறவியினுடைய ஆசீர்வாதம் நல்ல ஒரு புலவர் பெருமானாருடைய ஆசீர்வாதம் இருப்பதனால வரும் என்று நினைக்கலாம் அப்படிப்பட்ட ஒழியோழி காவிரி என்று வாழ்த்திய அந்த காவிரி எங்க செய்தனர் இதோ இப்பொழுது பூம்புகார் பூம்புகார்ல அப்படியே போகிறதுதான் போன கடல்ல கலக்கிறது கடல்ல கலக்கிறப்படைய வேகம் என்ன கேட்டா அப்படியே உள்ள போகும்போது உள்ள போகும் கொஞ்சம் தூரம் போகும் அப்புறம் அந்த கடல் நீர் எடுத்து வரும் ஏன்னா கடல் வந்து பெரியது ஆற்று நீர் குறைவு தான் அது நீ வந்து நீங்கள் பூம்புகாரில் போகிற காவிரி ஜம் தாண்டிப்பிடலாம் ஏன் எங்கள் மயிலாடுதுறையில் அப்படி செஞ்சுப்பலாம் மயிலாடுதுறையில் சும்மிப்பிள்ளதான் ஆகலாம் அது காவிரி நல்ல இப்போ எங்கள் இருந்த தொட்டியும் நம்முடைய முசிறி நொய்யல் வரைக்கும் இல்லை தான் முக்கம்பு பெரியுது அந்த காவிரியும் பார்த்துட்டு மயிலாடுதுறை காவிரியை பார்த்தோம்னா இது காவிரியா யாசா சொன்னது மூளை குழிவு போயிட்டு அருமையாக இருக்கிற காவிரி அந்த காவிரியான இது ஓரளவு உள்ள போகும் கடல் நீர் உள்ள போனாலும் கூட அந்த கடல் நீரான எடுத்து வரும் ஆனா அந்த உள்ள போகிற அளவுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா பக்கா உப்பா இருக்கிற அந்த தண்ணி கூட காவிரி நீர் கலக்கின்ற இடத்தில் பார்க்கின்ற பொழுது உப்புத்தன்மை குறைஞ்சிடும் பூனரி தன்மையும் புனிதமாக்குவதோர் கடலையும் கூட புனிதமாக்குமா கடலுக்கு என்ன புனிதம் இல்லை உப்புத்தன்மை இது உள்ள போனதுனால அந்த உள்ள போகிற இடம் வரையிலுமாவது அந்த புனிதம் உனக்குதான் அப்படிப்பட்ட அருமையான நாடு இருக்கே அது தூழ்ந்திருக்கிற நகரம் தான் பூம்புகார் நகரம் என்று சொன்ன இதுல ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது என்ன பூம்புகார் பனிரெண்டாம் நூற்றாண்டு பூம்புகாரை நினைவுபடுத்துகிறார் தெரியும் ஒரு நூல் பட்டினப்பாலை பட்டினம் பட்டினம் பட்டினம் குடிக்கிறது பட்டினம் என்று தமிழகத்தில் சொன்ன ஒரு காலத்தில் காவிரி பூம்பட்டினம் அதனால பட்டினப்பாலை என்று ஒரு அருமையான அந்த பட்டினப்பாளையில் இருந்து சிலப்பதிகாரம் இருந்து தொடர்ந்து வருகின்ற பொழுது பார்த்தா சிலப்பதிகாரத்தான் கொட்டி வச்சிருக்கும் சில இளங்கோ கண்ட பூம்புகார் என்று ஒருவன் எண்ணினான் அருமையான ஒரு பக்கம் நல்ல மக்களுடைய நல்ல குடிவளம் நல்ல அரசனுடைய அந்த ஆட்சி வளம் இன்னொன்று பகலிலும் இரவிலுமாக கடைவீதிகள் இருந்ததான் பகல்ங்காடி நாள் அங்காடி அல்லாடி இருக்குமா நீங்க பொங்கலுக்காக நீட்டிக்கிறோமே கடை அது மாதிரி இல்ல நீங்க மும்முத்தினாலுமே கடை இரவு கடையும் சரி பகல் கடை என்னென்ன கடைகள் அதங்கோடிகள் நவரத்தனத்திலிருந்து சாதாரண பொருள் வரையிலும் அப்படி மல்லிக் கிடக்குமா அப்புறம் உள்ள இருந்து கடல் கரையில போனீங்கன்னு சொன்ன அது பாட்டுக்கு ஏற்றுமதிக்கான பொருள் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கும் இறக்குமதியாக வந்த பொருட்கள் எல்லா சோழனுடைய புலிக்குறி பொடித்திருக்கும் இலக்கண வயலில் பக்கத்துல போய் பார்க்கணும்னா ஏற்றுமதி பொருட்கள் பல இறக்குமதி பொருட்கள் பல அப்படியாக வந்திருக்கும் இப்படி எல்லாம் சரி இன்னும் உள்ளே கோயிலுக்குள்ள ஊரு கழகு அப்புறம் சாமியில கேட்போம் திருக்கோவில் இல்லாத தெருவில் ஊரும் கோவில் இல்லைன்னா அது ஊற அது கோவில் எடுத்து வச்சு சொன்னா அடாரா அடார்கள் சிவபெருமானுடைய கோயில் முருகப்பெருமானுடைய கோயில் பலராமனுடைய கோயில் ஐயனார் கோயில் என்று அருமுகச் சொவ்வேள் அநிதிகள் கோயிலும் என்றெல்லாம் சொல்ற அப்படி சொல்லிவிட்டு அந்த கோயிலை முழுது சொன்ன நேரமாக சிலப்பதி ஆரத்தில் ஆயிடும் முதலாக்கம் அந்த முதல் சொல்லும் யாரை சொன்னார் யாரை சொன்னார் முதல் விழி நாட்டத்து ஈரையோன் முதலா என்று சொன்ன இதுதான் நாங்க சொல்லாமல் இருக்க முடியுமா சொல்லாம இருக்க முடியுமா அப்போ இளங்கோடிகள் நல்ல துறவி பூம்புகாரில் இருக்கிற கோவில்கள் எவை என்று சொல்கின்ற பொழுது யாரை முதன்மைப்படுத்துகிறார் சிவபெருமானை முதன்மைப்படுத்துகிறார் இளங்கோடிகள் சமயம் கூட நாம் மீண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் நாங்க சிலப்பதிகாரத்தையே கூட அதான் இப்ப சொல்றேன் சிலப்பதிகாரத்தில் உட்காருங்க நீ உட்கார் சித்தாவும் முதல் வெடி நாட்டத்து இரையோன் முதலா என்று சொல்ற ஏன் அவர் எடுத்துக்கொட எங்கள் அருகன் முதலானு ஆரம்பிக்க கூடாத ஏன் ஆரம்பிக்கல நாங்கள ஆரம்பிக்க சொன்னோம் ஐஏஎஸ் ஆரம்பிக்க சொன்ன பல இடங்கள்லயும் பெரியோன் தருக திருநுதல் ஆகன பெருமானி சிவபெருமானி பெரியோன்னு சொல்ற தண்ணியை பாராட்டும் போது அம்மா உன் நெத்தி இருக்கே நெத்தி அப்படி வளைந்து இருக்குது பெறை மாதிரி இருக்குது ஆனா எந்த பிறை தரணுமா அப்படின்னு கேட்டா பெருமான் தலையில் அணிந்திருக்கிறான் பாருங்க அந்த பிறைதான் உன்னுடைய நெற்றிக்கு ஓமை பெரியோன் தருக திருநூதல் ஆகனே என்று சொல்றத இதெல்லாம் காசுல பறக்க விட்டுறத முருகா முருகா இப்படி எல்லாம் சொல்றேன்னு அது இந்த தமிழ்ல அது இந்த சமயத்தை பற்றி தான் கொஞ்சம் நெறியா பேசணும் நெரியா பேசுவோம் நூல்கள் இருக்கிறதா சொல்லிட்டா சரியா பேசாது ஏற்கனவே நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கும் வேறு வாயில அவலத்து போட்ட மாதிரி இருக்கு முதல் வெளிநாட்டத்தை இறையோன் முதலா பதிவாறு சதுர்த்தம் சொல்லப்படுகிறது இப்படி கோயில்கள் எல்லாம் இருக்கின்றது என்னங்க பூங்குகார் நகரம் மூன்று வகையில் சிறப்புடையுது நம்முடைய சமய முறையில் இவ்வளவு பெரிய கோயில்கள் எல்லாம் இருந்ததுனாலே மூர்த்தி சிறப்பு மூர்த்தி சிறப்பு இவ்வளவு நல்ல வயல் வளம் காவிரி சூழல் இருக்கவும் அதோடு கடற்கரை இருக்கவும் வந்து இறக்குமதி பொருள்களும் ஏற்றுமதிப்பொருள்களும் பகல் கடைகளும் இரவு கடைகளும் எல்லாம் இருப்பதை பார்த்தா அந்த தலை அந்த ஊர் சிறப்பு தெரியுது இனி வந்து நம்முடைய காவிரி போகின்ற பொழுது தீர்த்த சிறப்பு தெரியுது எனவே மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் இருந்த சிறப்பினை சங்ககால நூல் கொண்டு சிலப்பதி ஆறம் வரையிலும் நாம் பூம்புகாரி அறிகிறோம் அறிகலாம் ஆனால் தமிழன் செய்த பாவம் நாம் செய்த பாவம் செய்கிடார் காலத்தில் மூர்த்தி சிறப்புக்கு இருக்கிற கோயிலும் இல்லை தலச்சிறப்புக்கு இருக்கிற நாளங்காடி பகலங்காடி எல்லாம் இல்லை காவிரிதான் இருந்தது அதனால் வெறும் தீர்த்த சிறப்பு மட்டுமே சொன்னார் வரலாற்று குறிப்பு வரலாற்று குறிப்பு தன்னையும் புனிதமாக்குவதோர் கடல் உப்பு நீரை கூட புனிதமாக்குகின்ற அந்த தீர்த்தம் எது காவிரியினர் அப்போ அவர் கண்ட இளங்கோடிகள் இல்லை இளங்கோடிகள் அந்த நாளங்காடி மற்ற நல்ல தலைச்சிறப்பு இல்லை வெறுமனே காவிரி சிறப்பு இருந்தது இன்று சிவ சிவ இன்று என்ன பண்ண இன்னைக்கு பூம்புற எப்படி பாடி பண்ணுறது நம்முடைய வாழ்வு நாம் செய்த பாவம் போல தமிழ் உலகத்தில் உலக அரங்கிலேயே சொல்கிறேன் தமிழன் செய்த பாவம் போல வேறு யாரும் பண்ண மொழியால் சமயத்தால் அரசியலால் பண்பாட்டால் ஆன்மீகத்தால் எல்லாத்தையும் கிடைக்கணும் எல்லாம் கிளீன் நம்முடைய பெருமான் வெறும் காவிரி சிறப்பை மட்டும் பாடிய காரணம் தங்ககால பூம்புகார் அன்றி ஒரு இது பனிரெண்டாம் நூற்றாண்டு முடிஞ்சது சோழருக்கு அனர்த்தம் தான் வரைக்கும் இறங்க ஆரம்பிச்சது இறங்கிய போயிட்டு மேல வந்ததா வரப்போவுதா ரெண்டுமே போக்குவரத்துல போறோம் அது நீ எப்படி போறான் ஆனாதையா உள்ள உட்கார்ந்த நினைஞ்சு போடுறோம் அதனால பனிரெண்டாம் நூற்றாண்டு தான் சோழருடைய அரசியினுடைய காலத்துல எல்லையாக இருந்த காலம் என்னமோ அந்த காலத்தில் சேக்கரா பெருமான்னு சொன்னதுனால இந்த சோழரை பத்தியாவது இந்த அளவு இளைச்சலி நமக்கு இருக்கிறது பதிமூணு பதினாலுல பாடி இருந்தாருன்னா சோழருடைய பேச்சு இருந்திருக்கிறது என்னமோ பழம்பெருமை பேசிக்கொள்வோம் இப்படிப்பட்ட வளம் புகார் நகரம் இது சொல்லாம எப்படி இருக்கிறது இயற்பை யார பொழுது ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜான் பூம்பு ஆடல தோன்றினான்னு சொல்ல முடியல சுவாமி எனந்தால் இவர் எதை குறிக்கிறார் என்று காவிரி கடலோடு கலந்து புனரியும் புனிதமாக்குவதோர் தீர்த்தம் என்று மட்டுமே குறிப்பதனால் நம்முடைய எண்ணம் என்ன அப்ப மூர்த்தி இல்லையா தலம் இல்லையா மட்டுமா ஆமாப்பா நாம் செய்த பாவம் பா என்று சொல்லிட்டு என்பதாக இப்படிப்பட்ட பூம்புகார் நகரம் சரி போல ஒருவர் மரபு என் அமைந்தார் வீர சடையவர் அடிமை தீரத்தில் மிக்கவர் அதனாலதான் நம்ம எல்லாம் பேசுறோம் இறைவன் பாலும் இறைவனை சார்ந்திருக்கிற அடியவர் பாலும் கொண்டிருக்கிற அந்த பக்தி இருக்கிறதே அந்த பக்தியினுடைய உரைப்பு இருக்கு பாருங்க அந்த உரைப்பினால் தான் இப்ப நாம் எல்லாம் பேச முடியுது அதனால் அவருக்கு என்ன வணிகர் நல்ல சொல்ல ஒரே ஒரு குறிக்கோள் அவற்ற உள்ளத்தில் அந்த குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோள் தான் அவங்க கிட்ட இருந்தது அதனால்தான் அவர்கள் நாம் இன்றும் பாராட்டுகிறோம் என்றும் பாராட்ட முடிகிறது என்ன குறிக்கோள் மிக்க சீரடியார்கள் எனினும் ஒரு குறிக்கோள் அவருக்கு எப்படி இயல்பு எவரேனும் தாமாக மிக்கசீரடியார்கள் யாரேனும் என்பதற்கு வழக்கம் சொன்னால் என்ன சொல்லணும் தாமாக அப்பர் நித்தியும் கடற்பாடி நிகழ முன் கொடுக்கும் இயல்பில் நின்றவர் எது அவர் கேட்டாலும் சரி கேட்ட கொடுத்துருவாங்க கொடுப்பாரு பொறுத்திருந்து எதையும் அவசியமே இல்லை உலகியான இதுதான் நம்ம நிறையா சொன்னது ஏன்னா இதுதான் நம்முடைய இதில் வந்து இப்போ ஒரு பெரிய நீச்சல் உடைக்கு நீச்சலில் போய் பொத்துன்னு குதிக்கிறான்னு சொன்னால் என்ன செய்யணும் ஃபுல்லாண்ட் பொறுக்கிட்டு அப்படியே போய் எட்டு மணி வயசு கட்டிட்டு குதிக்கிறத எல்லாம் களைஞ்சிட்டு நீச்சல் உடைய ஜட்டி மட்டு கட்டிக்கிட்டு பொக்குன்னு குதிக்கணும் அது போல் இந்த இயற்பகையாருடைய வரலாற்றை எடுத்துள்ள பேராசிரியராக இருக்கிற சேக்கடார் பெருமான் இங்கு தான் நீச்சல் என்ன சொன்னார் ஊலகி இயற்பகையார் எந்த பகுத்தறிவாதியும் நுழைய முடியாது அதுக்கு தான் இது முதல் இதுதான் முதல் இதுதான் முதல் இது முதல் இதில் தான் முதல் புட்டு போடப்படுகிறது அவர் யார் உலகியற்பகையார் எனவே நீ கேட்குற கேள்வி எல்லாம் உங்கள் உலக சார்பானது அதுக்கு நான் முன்னே சொல்லு நோ அட்மிஷன் ஓ உன்ட்டு உத்தரவிண்டிய உள்ளே வராதுன்னு அர்த்தம் இது ஒரு அருமையான அறன் இல்லை இல்லை இந்த அரண கட்டி இப்ப போறார் என்ன சொல்வார் ஐயர்மையை அடிமை அளவில் இப்படி எல்லாம் சொல்லி வீட்டில் எப்படிப்பட்டவங்க அருமையான மனைவி என்ன மணி கொஞ்சம் ஆயிட்டு மனையரம்புரி மனைவியா அருமையாக வாய்த்தல் அது ஒரு பெரிய அமைப்பு அவர்களுக்கு இந்த மாதிரி அவர்களுடைய அந்த அடியருடைய தொண்டு நல்ல அருமையாக சிறப்பதற்கு பெருமா அவருடைய பெருமானுடைய திருவருள் ஒன்று அவர்கள் உள்ளத்தில் கொண்டிருந்த ஆழமான உணர்ச்சி ஒன்று வாய்த்த சூழல் ஒன்று நல்ல மனையறம் இந்த மூன்று ஜெய்து தான் அவருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு அதான் முப்பர் உண்மைதான் அங்கேயும் நம்ம முப்பொருள் உண்மை எங்கேயும் போவாது அதனால முப்பர் முப்பருடைய நல்ல இறைவனுடைய அருள் இரண்டாவது அவர்களுக்கு அந்த தான் கொண்டிருந்த குறிக்கோள் மேல உரைப்பு மூன்றாவது அதற்கேற்ற சூழல் இது மூன்று ராஜா ராஜா திருவள்ளுர் மூன்று மூணாவது இருந்தாலே ராஜாட்டார் வீட்டில் மட்டும் நீ நினைக்கிறதுக்கு வரிப்பளவு இல்லாம வீட்டுல அம்மா இருந்தாங்க அதனால இந்த மூன்று சூழலும் மிக அருமையாக அவர்களை அமைந்தபடியினாலே மனையாரும் சரி இப்படி இருப்பவரை என்ன செய்யினர் அப்படி வாழ்கின்ற பொழுது இப்பதான் இறைவன் காட்சியும் இறைவன் காட்சியும் அவர் கொடுத்தார் பாருங்க என்னோ கொடுத்தது என் மனசுல எங்கேயோ ஒரு ஒரு மூலையில கிடந்தது போருள் ஆகியும் நின்றாடுவார் பெருமான் இவரது தொண்டை எல்லோரும் அறியும்புரியாகச் சேர்ந்து நினைத்தார் சோதனைங்கிறது மூச்சே பறியப்படாது பெரிய புராணத்தில் அல்லவா அவங்களுக்கும் பெரிய பிராணத்துக்கு இந்த பிறவில ஏழு பிரிவு வரைக்கும் தொடர்பில்லைங்கிறது அல்லவா சோதனையில இப்படி ஒரு அடியவர் அடிவர் கொடுத்துருவாரா எந்த ஒன்றா இருந்தாலும் இப்படி ஒருவர் இருக்க முடியுமான் இருக்கிறார் சொல்லத்தான் அந்த நூற்றாண்டிலும் சரி இந்த நூற்றாண்டி எந்த நூற்றாண்டும் தெரிந்துள்ளதாக அவருடைய விளக்கம் காண்பான் அப்படி ஒரு அடிவர் உள்ளார் என்பதை எல்லாரும் அறிவிப்பதற்காக பெருமானும் செய்கிற எப்படி இருப்பார் ஆயும் ஆகியும் ரொம்ப ஞானியருடைய உள்ளத்துல எப்படி இருப்பான் அவர்கள் அந்த உள்ளத்துல உள்ளத்து உணர்ச்சியில் அப்படியே உணர உணர உணர உணர் அதிலேயே அதுல மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரி தேனார் அமுதே சிவபுரணி இதெல்லாம் சொல்றாங்களே அந்த உள்ளத்துல அப்படியே உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றான் எப்படி இருக்கிறாய் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஓங்காரமாய் நின்ற மையா விமலா கிடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த அருமையா சொன்னார் ஆகவே இப்படி நுண்ணிய பொருளாக இருந்தும் ஆனால் அம்பலத்தில் எப்பொழுதும் இடையராது ஆடி போட்டிருக்கானாம் பெருமான் அல்லவா அப்படி ஆடி கொண்டிருக்கிற பெருமான் இப்பொழுது ஒரு வேடம் கொள்ளப் போகிறார் வேடம் கொள்ளப் போகிறார் இங்கேயும் பாருங்க பூட்டு ரெண்டாவது பூட்டு என்ன வேடம்னு இந்த அறுபத்தி மூன்று பேருக்கும் ஆட்கொள்வதற்கு வந்த வேடத்திற்கு இது முற்றிலும் மாறான வேடம் முற்றிலும் மாறான வேடம் இந்த மாதிரி வேடம் இந்த ஒரு அரியவருக்கு தான் போட்டு வேறு எங்கேயும் அனிமே வந்து அவருடைய புராணம் சிவபுராணம் என்ற நம்ம வரலாற்றில் பார்க்கும்போது கூட திரிபுரத்தை எரித்தார் வந்து மன்மதனை எரித்தார் வந்து ஜலந்தரன் எழுதினார் திருமாலுக்கு கண் கொடுத்தார் இப்படியெல்லாம் பல்வேறு வரலாறு சொல்லுகிற மேல கூட அனேவம் அந்த ஒரு முறை தான் இந்த வேற அடுத்து இதுக்கு மாதிரி ஒரு ஒரு ஐம்பது விழுக்காடு சொல்லலாம் ரெண்டாவது தாருகாவனத்து முனிவர் முனிவருடைய இடத்துல போய் திச்சை கேட்டது ரெண்டாவது அந்த ஒரு மா அது ஒரு மாதிரி இளமையான வடிவம் அழகான வடிவம் இந்த ரெண்டு தவிர அந்த மாதிரி வடிவம் அதுல அந்த வடிவம் கூட பரவாயில்ல இந்த வடிவம் ரொம்ப என்ன ஏசா இப்படியா அவங்க ஆண்டவன் வடிவடுத்தாருன்னு கேட்பாள் கேள்வி இந்த ரெண்டாவது கேள்விக்கு திண்டுக்கல் கூட்டு முன்போருள் ஆயின் வெளியே அம்பால இந்த கொண்ட வேட என்ன தெரியுமா அது சத்த வச்சுட்டு கொண்ட வேடத்தை பின்னால சொல்லி இங்கே அந்த இதெல்லாம் ஒரு அவருடைய இலக்கிய ஊச்சி இலக்கிய ஊத்தி ஊத்திங்கிறாமே தீ கிச்சடிக்காரன் அந்த கிச்சடிக்காரனுக்கு அதான் சொன்னது இது இலக்கிய ஊத்திப்பா உன்பார் நான் இந்த மாதிரி ஒரு வேலை எடுக்க போறாருங்கிறீங்களா அந்த வேலை ரொம்ப ஒரு மாதிரியான வேலைன்னு சொல்றீங்க அது வேற யாருக்குமே எப்பவும் எடுத்து இல்லைங்கிறீங்க இந்த மாதிரி வேலை எடுக்கும் போது இப்ப நம்ம இருக்கிறவங்கன்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எங்க மயிலாடுதுல இருக்கிறாங்க இங்க இருந்த இப்ப சத்துவாச்சியில் இருக்கிறாங்க வேலூரில் இருக்கிறாங்க ஆர்காட்டில் இருக்கிறாங்க திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க இப்படி இப்போ நமக்கு என்ன நம்ம என்ன செய்யறோமே தெரியாது அங்கே அப்படி இல்லைய சுவாமினர் என்னன்னா மேலேயே ஒருச்சு உடம்புலியே ஒருக்கு அந்த ரெண்டு பேருக்கு தெரியாமல் எப்படி சார் சொல்ல முடியும் இந்த வடிவத்தைனர் கேட்கலார் அதுதான் எனக்கு இனிய வரைக்கும் ஐயமுட்டார்